அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு முகத்தின் முது குறைந்தது உண்டோ உவப்பினும் காயினும் தான் முந்துரும் உயிரின் விருப்பு வெறுப்புகளை விரைந்து காட்ட வல்லது முகம் உயிருக்குத்தான் அறிவு உண்டு ஐம்பூதங்களாலான முகத்துக்கு அறிவு இல்லை என்று சிலர் கூறலாம் உயிரினுடைய கருத்தை அறிந்து அந்த உயிர் மகிழ்ந்தால் மலர்ச்சி அடைந்தோம் வெறுப்படைந்தால் கருகியும் வருவதால் முகத்திற்கு அறிவு உண்டு என்று கூறுவது போல கூறி குறிப்பறிதலுக்கு கருவி சாதனம் முகம் என்று இங்கே சொல்லுகிறார் ஒருவருடைய உள்ளத்தை அவருடைய முகத்தை வைத்து எடைபோட்டு புரிந்து என்பது கருத்து முதுக்குறைந்தது என்பது முதுக்கு உறைந்தது என இரண்டு சொற்களை உடையது முதுக்கு என்றால் அறிவு உறைந்தது என்றால் மிக்கது முதுக்குறைவு என்ற சொல்லாட்சி பேரறிவை அதாவது அறிவில் சிறந்திருக்கும் தன்மையை குறிக்கும் மேற்கோளாக கம்பராமாயணத்திலே யுத்த காண்டத்திலே விபீஷணனுடைய அடைக்கல படலத்தை பார்க்கலாம் சொல்லுகிறார் உள்ளத்தின் உள்ளதை உரையின் முந்துற மெல்லத்தம் முகங்களே விளம்பும் ஆதலால் கள்ளத்தின் விளைவு எல்லாம் கருத்து பள்ளத்தின் அன்றியே வெளியில் பல்குமோ மனத்திலே இருப்பதை பேசுவதற்கு முன்பே மெதுவாக தம் முகங்களை காட்டிக் கொடுத்துவிடும் வஞ்சகத்தின் விளைவுகளெல்லாம் நல்ல கருத்து இல்லாத அறியாமையாகிய இருள் நிறைந்த பள்ளம் போன்ற முகம் அல்லாது வீசுகின்ற வெட்டவெளி போன்ற முகத்தில் வெளிப்பட்டு தோன்றுமோ தோன்றாது என்பது கருத்து அக அழகான பாடலு கம்பருடைய கவித்திரம் சொல்லாட்சி இவைகளெல்லாம் இந்த பாடலிலே விளங்குவதை நாம் உணர்ந்து உவகை உறலாம் பதவரை பார்க்கலாம் உவப்பினும் ஒருவன் ஒன்றை விரும்பியிருக்கும் தன்மையையும் காயினும் வெறுத்து ஒதுக்கும் தன்மையையும் தான் முந்துரும் தானே முன்வந்து வெளிப்படுத்துகின்ற முகத்தின் முகத்தை காட்டிலும் முதுக்குறைந்தது அறிவில் சிறந்தது உண்டோ வேறு ஏதாவது இருக்கின்றதா இல்லை என்பது கருத்து ஒருவன் ஒன்றை விரும்பியிருக்கும் தன்மையையும் வெறுத்து ஒதுக்கும் தன்மையையும் தானே முன்வந்து வெளிப்படுத்துகின்ற முகத்தை காட்டிலும் அறிவில் சிறந்தது வேறு ஏதாவது இருக்கின்றதா இல்லை என்பது கருத்து முகத்தின் முது குறைந்தது உண்டோ உவப்பினும் காயினும் தான் முந்துரும் அனைவருக்கும் மனமார்ந்த நல் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்